தேவனுடைய பர்ஷுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சகோதரனே சகோதரியே அதிக வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று ஏசு சொல்லுகிறார் பாவம் உன்னை வாட்டுகிறதோ எப்படி பாவத்தில் விடுதலை பெறுவது செய்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டா பாவத்தினால் இழந்து போன சமாதானத்தையும் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையையும் அடைய வழி தேடுகிறாயோ கத்ராய இயேசு உன் பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார் ஏசு உன்னை நேசிக்கிறார் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்க வருகிறார் புதிய இஸ்லேம் சபையின் தலைமையும் அப்போ எஸ் ஏசுதாசன் அவர்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தினால் உண்டான சரீர பலவீனங்களில் இருந்தும் விடுதலை பெறும் வழியை திருச்சபைக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆகையால் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆமேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமாற்றுவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதலாளி பிரசுத்த நாளிலும் தேவனுடைய திருச்சபையாக கூடி ஸ்தரீரமான சபையாக கூடி அவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கப்படும் முடியாத தேவன் நமக்கு தந்த நிலக்கருமைக்காக ஆண்டவரை நாம் சோதரிப்போம் ஹலே இலவ்யா ஹலே ஆண்டவராகிய தேவனுடைய மகத்துவமான செயல் அவருடைய ஆசீர்வாதம் ரொம்ப இறங்கி இறங்கி அருகாமில் வந்திருக்கிறது அதற்காக நான் ஒரு காலையிலே ஜெபம் பண்ணி விட்டு ஆராதனைக்கு போது ஒரு நீரோடை மேலிருந்து பெரிய ஒரு கண்மலிலிருந்து ஓடி வருகிறதை இப்பொழுது இந்த ஆராதனையில மழை மேகம் தண்ணீரால் நிறைந்த மேகம் நம்முடைய தலை உரசுகிறது போல வந்து இறங்கி நிற்கிறது அண்டவனாயவனுடைய சபைக்குடி வரும்போது அன்புள்ள தேவ நமக்கு சமீபமாயிருக்கிறார் நம்ம அவரை தொடர்ந்து அவருக்கு நமக்கு எப்படி இருக்கிறாரா சமீபமாயிருக்கிறார் தேவனை இவ்வளவு பெரிய பெரிதாக இவ்வளவு சௌந்தமாக பெற்ற வேற ஜாதி இல்லை ஹலேலோயா தேவ ஜாதியே பெரிய ஜாதி தேவனே சோமியமாய்கொண்ட ஜாதி பெரிய ஜாதி என்று நாம் காணுகின்றோம் அந்த கருவை நாம் பெற்றுக்கொண்டதற்காக நாம் பெற்றுக்கொண்ட நாம் பெற்றுக் கொள்ளாதவர்களைப் போல மேன்மை பாராட்டக்கூடாது பெற்றுக்கொண்டவர்களைப் போல நாம் மேன்மை பாராட்டோம் ஹலே தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மயமூண்டாவதாக இன்றும் ஆண்டவர் நம்மடு கூட பேச இருக்கிற கட்டுரை வார்த்தைகளை நாம் தேவனுடைய திருவஸ்தனத்திலிருந்து தியானித்து தேவ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு உதவி மிதாக ஆண்டி தேவன் அன்பும் இரக்கமும் பாசமும் நமது தேவன் இருக்கின்றார் கொல்லவும் வருகிறார் ஆண்டாகுதேவன் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிமாற்றப்படவும் வந்தேன் என்று சொல்லுகின்றார் ஹலேலோயா ஆண்டவர் ஒரு தகப்பதை விட ஒரு தாயை விட மிக அன்பிலே சிறந்தவர் என்று நமது ஆண்டவராகிய தேவரை பற்றி நாம் எழுத்தின் வடிவாக வேதத்தின் வாயிலாக மாத்திரமல்ல நம்முடைய ஜீவியத்திலே அனுபவ ரீதியாக நான் பார்த்து வருகிறபடினால ஆண்டவரை நான் சூத்திருக்கிறேன் அன்புள்ள தேவர் அவருக்கு நான் ஒருபோதும் தொடக்கம் செய்யக்கூடாது அவர் கடினமான தேவன் நாம் எழுதிவிடக் கூடாது அவர் அன்புள்ள தேவர் என்பதை அறிந்து எல்லாவற்றையும் அவர்களிடத்திலிருந்து நான் பெற்றுக் கொள்ள முடியும் என்று இந்த நிலையோடு காணப்பட வேண்டும் இங்கே ஒரு பாவியான சிறியை பிடித்து கொண்டு வருகின்றார்கள் கொண்டு வந்து நிறுத்தி இவளை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அதாவது இவள் நியாய பிரமாணத்தின் முடி கல்லறிந்து கொலை செய்யப்படக்கூடியவள் என்று சொல்லினீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லுகிற மாறுத்தரத்தை நான் பார்க்கலாம் வாசிப்போம் அந்த ஸ்திரீயை தவிர வேறொரு காணாமல் உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாயினும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக அதற்கு அவள் ஆண்டவரே என்றால் அவளை நோக்கி நானும் நீ போதே என்றார் அவரை விடலாம் கொ மத மாதிரி அது குவிந்து விடும் அவனுடைய பாடி அதற்குள்ளே போய்விடும் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பெண்ணை பற்றி நாம் இங்கே பார்க்கின்றோம் வாசிக்கலாம் மூன்றாவது வாசிக்கலாம் அப்பொழுது விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரி விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசிய நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இட்டு வேதத்தில் எழுதி இருக்கிறத கண்டிப்பாக கொள்ள வேண்டும் என்று எழுதி இருக்கிறது என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கான பொருட்டுக்கும்படி நாள் எழுதி கொண்டே இருந்தார் நிறுத்தி ஒராள் தான் கிடைத்திருக்கிறது பெண்ணை தான் கொண்டு வந்திருக்கிறது அவனை எங்கே அவனை கொண்டு வரவில்லை இந்த பிடித்து நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்லப்படுகிறது மற்றபடி சேர்ந்த எங்கே பெரிய இருக்கலாம் அவனை விட்டு இவளை கொலை செய்வதற்கு நியாயப்பிரமாணத்துக்குள்ள ரெண்டு பேரும் கொலை செய்ய வேண்டும் இல்லையா ஆனா இவளை கொண்டு வந்து இயேசு சுவாமிக்கு முன்னாலே நிறுத்தி இவளுடைய கருத்தை நின்றால் இவளை கொள்ள வேண்டும் என்பதாக தேவனுடைய பரிசு ராமத்திற்கு மய்மே அருமையான முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்ன இப்ப வந்து ஒருவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் நீ குற்றவாளியா இல்லாதிருந்தால் யார் இதுல வந்திருக்கிறவர்களூக்கணக்கானிருக்கின்றீர்கள் உடைய பாவம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று குறைந்து தரையில் எழுதி கொண்டே இருந்தார் தரையில் எழுதிக்கொண்டே இருந்தார் ஒவ்வொருவனும் பார்த்தான் தன்னுடைய பாவம் விழிப்படுகிறது வந்திருக்கிற எல்லா பாவம் வெளிப்படுகின்றது அப்படி எல்லாரையும் கொள்ள வேண்டியது அவர்களையும் கொள்ளவில்லை எழுதினாய் நீனும் பாவி நீனும் பாவி நீ இந்த பாவத்தை செய்திருக்கின்றாய் உண்மையில் இந்த பாவம் இருக்கின்றதே நீ இப்பொழுது இந்த பாவம் செய்து கொண்டிருக்கின்றாயே எழுதினாய் எழுதிவிட்டு நிமிர்ந்து பார்த்தார் ஒருவரையும் காணவில்லை எல்லாரும் போய்விட்டார் சிறீ மட்டும் தான் இருக்கிறார் அவளை எட்டி பார்த்தார் குற்றம் சாட்டினே எல்லாரும் போய்விட்டார்கள் ஆண்டு சொன்னார் நான் உன்னை மரணாக்கினே என்ன சொன்னார் இனி பாவசியா ஆண்டவர் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் பாவத்தை செய்துவிட்டால நிற்கும்போது கஞ்சும் போது அவர் அவனுக்கு இறங்குகின்றார் இரக்கம் தேவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் அவர் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது அருமையான கத்துடை பிள்ளைகளாலே அதாவது குற்றவாளியை அதாவது தண்டிக்க வேண்டும் வேண்டும் சாத்தானுடைய வேலை என்றால் அவனை பாவம் செய்ய வைத்து வருகிறான் என்று சொ புகுந்து எத்தனாயிரம் பேரை ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாதாளத்துக்கு போய்கொண்டே இருக்கின்றார்கள் இரையும் பாதுகாப்பு எங்கே விலகுகின்றதோ அங்கே அந்த கொலை மாதகன் வந்து விடுகின்றான் ஜி வந்து ர அந்த நிலை அவனுக்கு கிடையாது அவனுடைய ஒரே நோக்கம் மர்மக்களை அழிக்க வேண்டும் என்னால் அவனுக்கு என்ன மீட்பு இல்லை அவன் சமிக்கப்பட்டு போய்விட்டான் அவனுக்கு கேட்டவர் அவனுக்கும் சாத்தானுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் ான் இப்படி நரகத்துக்கு கொண்டு போய்விட வேண்டும் அதற்கு முன்னால இவரை காலம் கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார் இந்த பாவியான சிறியை அவருக்கு கொண்டு நிறுத்தின போது சொன்னார் மகளே உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அதாவது நியாய பிர கொல்லப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தாலும் நான் உன் பாவத்தை இனி பாவம் செய்யாது கிறிஸ்தவ மதம் என்று சொன்னால் அதாவது ஒரு இரக்கம் உள்ள மன்னிப்பு சுவாவு அடித்தார் நீ திருப்பி காட்டு அப்புறம் நான் பார்த்துக் கொள்வேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது நாமளுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்றால் திருப்பி அடிக்காது திருப்பி பேசாது அதாவது பதிலுக்கு பதில் செய்யாது என்று சொல்லுகின்றது மன்னிப்போம் மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் என்று நாம் காண்கிறோம் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அதுவே அதுதான் அது அப்படினால்தான் என்று அதாவது என்ன செய்யல என்றால் இவர்கள் ஒன்றும் செய்ய வேறொரு இனத்தை கை நீட்டினால் அவர்கள் சங்காரம் பண்ணி போடுவார்கள் தற்கொலை படைகளை வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்பது கருத்து அப்படித்தான் தேவர் அதாவது கொல்லம் அழிக்கும் வரவில்லை அவர் மன்னிக்க வந்திருக்கிறார் அந்தபடி நான் அந்த சிரியை பார்த்து சொன்னார் மகளே நான் உனக்கு மன்னிக்கிறேன் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரைக்கும் வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் முந்தின கற்பனை இரண்டு கற்பனைகளை தேவனுக்கு மயிமை உண்டாவதாக சீனாய் மலையில ஏதோ ஆண்டவரோடு கூட இருந்து பத்து கற்பனைகளை பெற்றுக் கொண்டு விட்டு இறங்கி வருகின்றார் வருகின்ற போது இங்க ஆரோனை தொந்தரவுபடுத்தி நம்ம எகிப்திருந்து அழைத்து வந்த மோசிக்கு என்ன சம்பவித்தோ தெரியவில்லை எங்களுக்கு முன்சல் ஒரு தெய்வத்தை வற்புறுத்துவதற்கு எல்லா காதலிகளின் நகைகள் எல்லாம் கொடுங்கள் என்று அதை உருக்கி ஒரு கன்று உண்டாக்கி அங்கே கன்றுகுட்டி ஆராதனை நடக்கிறது விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருக்கின்றது இதே மோச தூரத்தில் வரும்போது கண்டா அடித்து ாலும்பம் கொடுக்கடுகிறது சொல்ல முந்தின கற்பலைக்கு ஒ கற்பலை இ மறுபடிய தருவேன் என்று சொன்னார் ஹ தேவனுக்கு மகிமை உண்டது ஆனப்படினால்தான் அங்கே மோச என்ன சொல்லுகிறார் அவர் ஆயிரம் தலைமுறை பற்றி இறக்க செய்கிறவரும் அக்கிரமத்தின் மீறுதலையும் மன்னிக்கிறவர் மோசைக்கு மன்னிக்க முடியவில்லை மோச பார்த்த உடனே நாற்பது நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் குடியாமல் அதாவது விழிப்போடு கண் விழிப்பா இருந்து பெற்றுக்கொண்டு சத்தியத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோமே இந்த மக்கள் இவ்வளவு சீக்கிரமாக கத்தரை விட்டு பின்மாறி போய்விட்டார்களே என்று அறிந்த இந்த மோச கற்பலகையை உடைத்து போட்டுவிட்டார்கள் உடைத்து விட்டு அங்கே போய் தன்னுடைய கோபத்தை காண்பித்தார் ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவரா அதாவது இறக்கம் அவர் கர்த்தர் அவர் கர்த்தர் ஆயிரம் தலைமுறை இறக்கத்தை காண்பிக்கிறவர் மன்னிக்கிற தேவன் மன்னிப்பதற்கு மன்னிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவரா தேவனுக்கு மையமில் உள்ள தலைமுறை அவர் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இறக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று பேரன் சொல்லுகின்றது கிருத்தராய தேவன் இறக்கம் உள்ள தேவன் மனுவுக்கள் மேல் அவர் இறங்கி அவர்களுக்கு அவருடைய பாவங்களை திரும்ப வரவழைத்து மோசி மறுபடியும் அவர் கொடுத்தார் என்று எழுதி கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துடன் பிள்ளைகளை ஆண்டு நமக்கு எத்தனை தலைமுறை வரைக்கும் மன்னித்து இருக்கிறார் பாருங்க இன்றைக்கு சபைக்கு தேவன் சொல்கிற வார்த்தை என்ன என்றார் இனி இனி பாவம் செய்யாது அதாவது கடைசுவரைக்கு பாவம் செய்வதற்காக கத்தரமே அடைக்கவில்லை அன்பராகி தேவன் மீறல்களையும் பாவங்களையும் மன்னிக்கிற தேவர் அவர் கர்த்தர் அவர் இரக்கம் உள்ளவர் ஆனால் அவருடைய இரக்கம் நமது மேல் கர்த்தர் சொல்லுகிறார் எனவே பாவம் செய்யாது பாவம் செய்கிறவர்கள் மேல் சாத்தானுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆண்டவர் நீதி உள்ளதே பிள்ளை குற்றம் செய்வதற்காக ஒழித்து வைக்க மாட்டார் அதுபடினால யார் குற்றவாளியோ அவர்களை தொடுவதற்கு சாத்தானுக்கு அவர்கள் மேல் அதிகாரம் இருக்கிறது அது பிரதான ஆசாரியனா இருந்தாலும் சரி யோசுடைய வசனத்தில் என்ன இருந்தது அதிகாரம் இருக்கிறது பாவம் செய்தபடுகிற மக்கள் அந்தியை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் நிறுத்தி நீர் இதற்கு தீர்ப்பு செய்து இவளை கொலை செய்ய எங்களுக்கு அனுமதி கொடுக்கும் என்று சொன்னார் மகளே பாவத்தை நான் மன்னிக்கிறேன் இனி பாவம் செய்யாது என்று சொன்னார் என்று நான் பார்க்கிறேன் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தையும் கூட ஒருவர் வாசிக்கலாம் வருஷம் ஏழை வாசிப்போம் உன்மார்க்கையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கற்படத்தை திரும்ப கடவுன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் வழியை விட்டு திரும்ப கடவுன் அவர் மனது மனகுருக்கே திரும்ப கடவன் தேவனிடத்துக்கே திரும்ப கடவுன் மன்னிக்கிறவருக்கு தேவனுக்கு மயிமை உண்டாவதாக மன்னிப்பதற்கு எப்படிப்பட்டவர் அதாவது மனிதர்கள் தேவன் என்னை திரும்பும் அவர் என்னை வந்து அப்பா என்று சொல்லி கூப்படும்ப அவர் மன்னிப்பதற்கு பாவரிக்க செய்வதை பிரமாணமாக கொள்ளக்கூடாது அவைகள் அருமையானது அல்ல ஆனால் நான் தவறு செய்துவிட்டு வாழ்க்கையில் அறியாமல் செய்துவிட்டேன் என்பது அவர் மன்னிப்பதற்கு அவ்வளவுள்ளவர் கருத்தர் இறக்கும் ரீடியோ சார்ந்த மிகுந்த கருமையும் உள்ளது மனஸ்தாப்படுகிறவருமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது அருள் அருமையான கற்றிட பிள்ளைகளை நாம் எல்லாரும் இங்கே அந்த மன்னிப்பு பெற்றவர்களாகத்தான் இங்கே இருக்கின்றோம் அலையலுயா நாமும் தேவனத்தில் ஒரு வந்தோம் வந்து அப்பா நாம் கேட்டோம் நம்மை சாத்தான் அழிப்பதற்கு திட்டமிட்டிருந்த காலம் நோயினால பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு இன்னும் பல நிலையில உலகத்தில் ஏன் வாழ்கிறோம் என்று எண்ணமுடையவர்களாக இருந்த நம்மை என்று மன்னித்து மன்னிக்கப்பட்டவர்களாக சம்பவத்தில் அவரை கொண்டு வந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையும் சொல்லுகிறது கத்தன் மன்னிப்பதற்கு கொல்ல வேண்டும் என்று சாத்தான் குற்றம் சாட்டின போதிலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லும் அதற்கு என்ன கிடைக்கும் என்பதை பின்னாலே வாசிக்க போகிறோம் அறிய போகிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாவம் செய்ய ஆத்மா என்ன செய்ய சொல்லுகின்றது ஆண்டயபவராயிருக்கிறார் நோயையும் குணமாக்குறதற்கு அவர் போதுமானவர் என்று சங்கீதக்காரன் தாவித ராஜா நூற்றி மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வாக்கியத்தில் அவர் இவ்வளமாக சொல்லுகிறத நாம் இங்கே பார்க்கின்றோம் அவரு அக்கிரமெல்லாம் அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து குணமாக்கி நம்ம அக்கிரமங்களை எல்லாம் நோய்களை மய்மை உண்டாவதாக அதாவது அக்கிரமத்தினால் வந்த நோய்களை மனிதன் குணமாக்க முடியாது அதை தேவன்தான் குணமாக்க வேண்டும் அந்த ஒரு திருவாக்கு என்ன சொல்லுகிறது அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது நோய்களும் சேர்ந்துவிடும் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான நீங்கள் கேள்விப்பட்டீர்களா இங்கேயாவது அதாவது பேய்கள் வந்து ஜப்பது இங்கே வந்து ஆடும் ஏன் இவனிடத்தில் இவனிடத்தில் வந்தா என்று கேட்டால் அதாவது ராத்திரி என்னுடைய என்னுடைய ஆலை என்னுடைய பின்னால வந்துட்டேன் இப்படி எல்லாம் இருந்தது வந்துட்டேன் எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவ கோயில்கிட்ட வந்து பயந்துட்டு அல்லது அங்கிருந்து சொல்ல கேட்டிருக்கீங்களா கேட்கவே முடியாது அவர் மனுமக்களுக்கு தகப்பன் அல்லவா அவர் மணமக்களுக்கு நன்மை செய்கின்றவர் அல்லவா அவருடைய சன்னிதானத்தில் யார் வருகின்றார்களோ சன்னிதானத்துக்கு முன்பாக யார் கடந்து போகின்றார்களோ அவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார் இளையலுயா உலகத்தில் அவர் வாழ்ந்த நன்மை செய்கிறவராய் எங்கும் சுற்றித் திருந்தார் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தகப்பன் பிள்ளைக்கு தீமை செய்வாங்களா செய்ய மாட்டாங்க பாவம் செய்திருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது தெய்வீக சுபாவம் அல்ல இல்லையிலா அதாவது ஒருவர் நம்மிடத்தன்னிப்பு கேட்காமல் இருந்தாலும் நம்முடைய இதயத்தில் என்ன செய்ய வேண்டுமா மறந்துவிடுக என்று சொல்யம்சத்தோர் இருக்கிறார் அதைத்தான் செய்வார் அதைத்தான் போதிப்பார் அதைத்தான் நமக்கு உணர்த்துவார் அவளுக்கு மன்னித்து மகள அந்த இதனை வைராக்கியமாக வைத்துக் கொள்ளாத மன்னித்து விடு இளைய நீக்கிவிடு என்று மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை மீறிதல்களையும் மன்னித்து நம்முடைய வியாதிகளை குணமாக்குகிற தேவன் இல்லையில நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டாக நம்முடைய சரியில்லை காணப்படுகிற பீடைகள் வியாதிகள் நீங்கி போவதற்கு நாமும் இப்படிப்பட்ட சுவாமிடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறபடினாலே ஆண்டவரை நான் சோதனைகிறேன் இங்கே தானியல் தீர்க்கன் சொல்லுகிறார் பாருங்க தானியல் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் பத்தாவது தானியல் தன்னுடைய பிதாக்கல் செய்த பாவத்தை தன்னுடைய பாவமாக தான் செய்த பாவமாக ஒத்துக்கொண்டு அவர் இப்படி சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கிறார் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு எழுதிய நாங்கள் செய்து அக்கிரமக்காரராக இருந்துக்கமாக நடந்து கலகம் பண்ணி உடைய கற்பனங்களையும் நியாயங்களை விட்டு அகர்ந்து போனோம் நாங்கள் செய்து விட்டோம் கருத்தாது ஆனால் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இறக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு ஆனால் எங்கள் தேவனாய் கட்டிடத்தில் இறக்கங்களும் சொல்லுகின்றார் ஹலோ ஆனால் நம்முடைய தேவனாய் கட்டிடத்தில் என்ன உண்டு இறங்குகிற தேவன் கடினம்ள்ளதேவன் அல்ல வராத மூன்றரை மணிக்காதே போய்விடு என்று சொல்லுகிற ஒரு அல்ல எச்சரி தவறுகளை பண்ணிவிட்டப்பா என்று வந்தாலும் மன்னிக்கிறேன் மகனே உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன் நாலு நாள் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறேன் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கிறேன் என்று சொல்கிற ஒரே வார்த்தை தான் வருகிறது பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் ஆகியவரை பற்றி தெரிந்து கொள்வோம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மீறல் ஏற்பட்டு விட்டது வேறு தகப்பனிடத்தில் செல்ல வேண்டும் அந்த இளையகுமாரன் சொன்னான் நான் தகப்பனிடத்துல போவேன் தகப்ப நிலத்துல போய் உடைய கூலிக்காரர்கள் ஒருவனையா ஒருவனை போலையாவது என்னை என்று சொல்லுவேன் அவன் தகப்பானை விட்டு பிரிந்து போன பிறகு அவனுடைய வாழ்க்கையில பசி பட்டினி அதாவது பண்டிக்கு கிடைக்கிற தவடு கூட அவனுக்கு பசியார கிடைக்கவில்லை அப்படி இருக்கும்போது என்னுடைய தகவன் எவ்வளவு விஷயமான இருக்கிறான் எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறார் வீட்டில எத்தனை வேலைக்காரர்கள் சாப்பிடுகிறாரு நானோ பசினால் வாழுகின்றேனே எண்ணி அவன் எப்படி ஒரு தீர்மானம் பண்ணினான் கொண்டு என்ன செய்வார் என்று சொல்லி தகப்பனை தேடி செல்லுகின்றார் தகப்பனோ தன் மகன் என்னைக்கு வீட்டு விட்டு போனானோ அங்கிலிருந்து போன வழியே பார்த்துக் கொண்டிருக்கிறான் மகன் வந்துவிட மாட்டானா வந்துவிட மாட்டானா என்றே அவர் மன்னிப்பதற்கு கத்துக்கொண்டே இருக்கிறார் ஓடோடி வந்தான் வந்து தகப்பனிடத்துல இப்படி அவன் பேசுகிறான் தகப்பனே உமைக்குறோதமாக பறத்துக்குரோதமாக நான் பாவம் செய்தேன் என்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பார்த்தேன் இல்லை கோயிக்கால் ஒருவன் ஆக என்னை எடுத்துக்கொள்வோம் தகப்பறம் அந்த பன்னி மைத்து கொண்டிருந்த என்று பார்க்கவில்லை பண்ணி மயக்கினுடைய என்ன துருவாடையா இருக்கும் பாருங்க உடம்பெல்லாம் என்ன நாற்றமா இருக்கும் கட்டி பிடித்து முத்தம் செய்தான் இளையிலா கட்டி பிடித்து முத்தம் செய்து பெரிய விருந்து பண்ணி ஆரவாரம் பண்ணினான் என்று நாம் காண்கிறான் ஆண்டவராகிய தேவன் தம்மண்ட தமிழர்களாகி பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு மன்னிக்கிறேன் இளைய அக்கிரமங்களை மீறதுகளை மன்னிக்கிறேன் என்று கருத்து சொல்லுகிறார் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறேன் என்று கருத்து வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகின்றது சொல்லுகின்றது மன்னிப்பதற்கு தயப்படுத்த தேவர் நமது ஆண்டவர் அவனை அப்படி மன்னிக்கிறேன் என்று சொன்னார் என்று அவாசிக்கிறோம் நோய்கள் மனிதனுக்கு ரெண்டு வகையில வருகின்றது ஒன்று அவனுக்கு சீதோசனால இல்லாதனால ஆகார்கள் பல வரலாம் இன்னொன்று பாவத்தால மனிதனுக்கு வியாதி வருகின்றது என்று நாம் காணுகிறோம் ஒரு துமர்வாதக்காரனே இரண்டு நாட்களாக துமர்வாதத்தில் படக்கில் இருந்தான் அவனை நாலு பேர் சேர்த்து ஏசுவாமி ஒரு வீட்டில் அதாவது அவர் இருக்கிறார் மக்களெல்லாம் நிறைந்திருக்கிறார்கள் வீடு நிரம்ப அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியாமல் வீட்டுட மேற்கூறையை பிரித்து விட்டு அந்த மனுஷனை உள்ளே இறக்கினார்கள் நாலு பக்கம் கயிறை கட்டி ஏசுவாமிக்கு முன்னாலே இறக்கிவிட்டார்கள் ஆண்டவர் ஆகிய மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அப்பொழுது வேத பாரதரும் பரிசு யோசனை பண்ணி தேவதூசம் சொல்கிற இவன் யார் தேவன் ஒருவரே என்னும் பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்றார்கள் சிந்தனை அறிந்து அவரை நோக்கி உங்கள் சொல்ட் என்று சொல்வதிக்க மகிமை உண்டாவதாக அவருடைய விசுவாசத்தை கண்டு அண்டவராய தேவன் அவனை விடுதலையாக்கினார் மனிதனே மகதேவன் பாவங்கள் மன்னிக்கப்படுத்து கொடுக்கும் விடுதலை உண்ணாக வேறொருக்கு அதிகாரம் இல்லை அருமையான தூக்கி கொண்டு போன அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை கண்டு மகனை எழுந்தார் அவனுடைய அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை அருமையான கத்துடன் மன்னிக்கப்படும் போது தெரியாது நோய் இருந்தால் காட்டும் நோயில் இந்த நோயை டாக்டர்கள் குணமாக்க முடியாது அது ஆண்டவராக தேவன் அதாவது பாவத்தினால் உண்டான நோய்களை குணமாக்குவதற்கு பாவ மன்னிப்பா என்கிறார் பாவ மன்னிப்பு கொடுக்கின்ற தேவன் நம்முடைய தேவன்டைய மயமண்டதாக கட்டளை பிள்ளைகளே நமது தேவன் இரக்கம் உள்ளவன் மன்னிப்பதற்கு தயம் பெருத்த தேவன் அவரிடத்தில் போகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைவர் வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவராக இருக்கிறார் என்று கத்தடைய வார்த்தை சொல்கிற அப்படினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மைமே ஆன அப்படினால கத்தளை பிள்ளைகளது ஆண்டவரை பற்றி என்ன நினைக்கிறோம் மன்னிப்பதற்கு தேவன் மன்னிக்கும் சுவாமி நாமும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகி தேவன் விரும்புகின்றார்ன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் தேவ சமத்திலே காணப்படுகிறோம் அவருடைய சுவாமி கிறிஸ்தூல எந்த சிந்தை இருந்ததோ அந்த சிந்தை உங்களிலும் இருக்கட்டும் அவர் நம்மை மன்னித்தது போல நாமும் அதாவது அந்த சுவாமுடையவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால் ஆண்டவர் அன்புள்ளவர் மர்மக்கள் மேல் அன்புள்ளவர் அன்பு இல்லாவிட்டால் கடின நெஞ்சமுடைய விரட்டி விடுவார்கள் ஆண்டவர் தயப்படுத்தவராக இருக்கிறார் என்று திருவசனம் சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் பாவியாகி அந்த சிறியை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் நீங்க ஒரு திமிர்வாதக்காரனை அந்த திமிர்வாதக்காரன் இல்ல இதுவே திமிர்வாதக்காரனை குணமாய் விட்டு விட்டு அவனுக்கு இதே வார்த்தையை சொல்லுகிறார் அருகாமையில இவன் முப்பத்தி எட்டு வருஷமாக படுக்கையில் இருந்தான் இவனுக்கு விடுதலை கொடுப்பார் யாருமே இல்லை ஒரு நாள் இயேசு சுவாமி இவரை தேடி வந்தார் வந்து நீ சுகமாக வேணும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு அவன் என்ன சொன்னார் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்னை குளத்தில் தேவது கலக்கும் போது கலக்கும் போது அந்த குளத்தில் கொண்டு போய் விடுவார் ஒருவரும் உதவி செய்ய இல்லை நான் இங்கே படுக்கையில் இருக்கிறேன் சொன்னார் நான் குணமாக்குகிறேன் குணமாக்கி விட்டு விட்டு குணமாக்கிறவர் யாருன்னு அவனுக்கு தெரியாது ஒரு நாள் தேவாலயத்தில் அவனை கத்தர் பார்த்தார் பார்த்து அவனுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க அதிகாரம் வாக்கியத்தை ஒருவர் பின்பு அவனை துமரவாத தேவாலயத்தில பார்க்கிறார் தேவாலயத்தில் அவனை கண்டு சொமானால் அதிக கேடானது உனக்கு வராதுபடி இனி பாவம் செய்யாதுபடி இனி பாவம் இனி பாவம் செய்யாது இப்படிப்பட்ட சூழல் வாழ்க்கையில் ஏற்படாமல் இருப்பதற்கு இனி பாவம் செய்யாது என்று அவனுக்கு இதை சொன்னார் எட்டு வருஷமாய் படக்கையில் இருந்த நிமித்தமாக யாருமே நோக்க யாருமே குணமாக்க முடியாது உதவி செய்யவில்லை என்று சொல்லுகிறார் உதவி செய்ய முடியாது உதவி செய்கிறது குணம் கிடைக்கிறது இல்லை பாவத்தினால் உண்டான வியாதி இனி பாவம் செய்தால் மறுபடியும் அது உனக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அருமையான கற்றுட பிள்ளைகளே இந்த நாட்களை நாம் என்ன காணுகின்றோம் ஆண்டவராகிய மன்னிக்கிறவர் அவர் மன்னித்து விட்டு சொல்லுகின்றார் இனி பாவம் செய்யாதே என்று சொல்ல முன்னால் இப்படி இருந்தவர் இவர்கள் ஆகிவிட்டார்களாம் என்று பலர் நம்மை பற்றி குற்றம் சாட்டலாம் சொல்லலாம் கடந்த காலத்தை சுட்டி காட்டலாம் அவர்களைப் பற்றி சொல்லலாம் கத்தர் மன்னித்து விட்டார் கத்தர் மன்னித்து விட்டார் என கத்தர் சொல்லுகின்றார் அருமையான கற்றுமை பிள்ளைகள் நம்மளே நம்மை பார்த்து சொல்லுவான் நீடி எல்லாம் இருந்தா எல்லவாடி குற்றம் சாட்டுவான் தேவன் அவர் மன்னிப்பதற்கு தயவிற்த்த தேவன் அந்த தேவனையுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று நாம் நம்மோடு கூட எதிர்முகமாக போராடுகிற சத்துருவுக்கிற பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் அப்படி அநேகரை செய்வான் இப்படி செய்தா இப்படி செய்தா அப்படியெல்லாம் வள்தானே என்று சத்தர் குற்றம் சாட்டுவான் சொன்னால் இனி பாவன் செய்யாது அதெல்லாம் அழித்து விட்டேன் அதெல்லாம் விட்டேன் அதெல்லாம் மறந்துவிட்டேன் என்று அன்றைய திருவாக்கு சொல்லுகின்றது மகிமை உண்டாவதாக அருமையான கற்ற பிள்ளைகளே கர்த்தர் மன்னிக்க தேவபுத்தவராக இருக்கிறார் ஒரு மாந்திரவாதி வீட்டிலே ஒரு பெரிய பணக்கார வீட்டிலே ஒரு பையன் போய் வேலைக்கு சேர்ந்தான் அவர் எதற்காக எனக்கு சென்றார் ஒரு மாந்திரவாதியோடு அவனுக்கு பழக்கம் மாந்திரவாதி சொன்னான் அதாவது ஒரு சிறீ நிலத்தில் பிறக்கிற தலைப்பிள்ளையினுடைய மூளையை கொண்டு வர வேண்டும் அதில் மழை தயார் பண்ணி உனக்கு நான் மாந்திரிகம் கற்றுத்தருவேன் என்று சொல்லியிருந்தேன் இவர் அந்த வீட்டில் ஒரு வாலிய பிள்ளை இருந்தது அந்த பிள்ளைக்கு மேரேஜ் ஆகணும் மேரேஜ் ஆகி அந்த நாட்களிலே அது கட்டமா இருக்கிற காலத்தில் அந்த பிள்ளையை கொண்டு போயிடணும் அவன் அங்கே ரொம்ப இந்த வீட்டுல ரொம்ப ஒரு நல்லவன் போல இந்த வீட்டில ஒரு மகனை போல ஆண் பிள்ளைகள் கிடையாது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதான் ஒரு மகனை போலவே இருந்தான் அடிக்கடி அந்த பிள்ளைக்கு காலம் வந்து திருமண காலம் வந்தது அப்போ இவன் அடிக்கடி சாப்பிட அந்த ஆழ்ட்டு சொல்லுவான் அம்மா அப்பா அப்பா உங்க காலத்தில் தங்கச்சிக்கு ஒரு கலனை முடிச்சிடணும் நானும் அது வரைக்கும் தான் இங்கே இருப்பேன் இந்த வீட்டில் அது பிறகு நான் உங்களை தங்கச்சி போன பிறகு நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்லிவிடுவேன் அவ்வளவு பாசமாக அவர்களும் அவ்வளோ நம்பிக்கையை வைத்திருந்தாரு மேரேஜ் ஆச்சுது அது கற்பம் ஆச்சுது இவன் அதற்கு பிறகு ஒரு நாள் லீவு போட்டுவிட்டு எனக்கு ஒரு பத்து நாள் உடுப்பேன் நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் போயிட்டேன் மாந்திரவாதியோடு சேர்ந்து இது பிரசவத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால் இதை மாந்திரிகத்தில் வரவழைத்து அதை மயக்கி மந்திர கூடலை வயிற்ற கீறி குழந்தை எடுத்து அந்த மந்திர கொண்டு போய்விட்டான் கொண்டு போய்விட்டான் இங்கே வீட்டில் பிள்ளையை தேடினார்கள் பிள்ளை காணவில்லை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்புறம் மல மல மலங்க மல மலங்கரையில் காட்டுக்குள்ளே பாடி கிடந்தது கண்டுபிடித்தார் யாரென்று கண்டுபிடிக்கவில்லை போலீஸும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அவன் கொஞ்ச நாள் கழித்து அழுது கொண்டு வந்தான் இப்படி அழுது தங்கச்சியில் இறந்து போயிட்டு நான் இருந்தேன் அப்படி ஆகியிருக்காது அப்படின்ட்டு பண்ணிவிட்டு அழுதுறேன் அவர் அழக அப்போ நான் என்ன தங்கச்சியில் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் பயன் இது பெரிய மாந்திரவாதி ஆகிவிட்டேன் இல்லையா மாந்திரவாதி ஆகிவிட்டான் ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாக மாந்திரிகளை செய்தான் அந்த மாந்திரி வேலை செய்யும்போது அவர் ஒரு கடவுடைப்பில்லை ஆவிக்குரிய மனிதன் அவனை மேற்கொள்ள முடியவில்லை அவரை சுற்றி அக்கினே கண்டான் கண்டு இவனுடைய ஆவிகளெல்லாம் தோல்வியடைந்து வந்தது உடனே அங்கே சென்று அவரை பற்றி விவராகினான் அவன் இயேசுவை பற்றி இவருக்கு சொன்னான் ஏசு கிறிஸ்தனுடைய வல்லமை இவ்வளவு பெரியதானக்கா என்று சொல்லி அவனுக்கு சொன்னபோது அவன் அப்படியென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் கேட்டு அவர் ஆலோசனை கொடுத்தார் அந்த பையன் என்ன ஆலோசனை கொடுத்தார் இப்படி கேட்ட ஐசு சேற்றுக்கொள் அவரை மகிமைப்படுத்தி அவனும் பரிசுத்தாய் பெற்றான் பெற்றுக்கொண்டு அவன் ஒரு தேவ பிள்ளையாக மாறிவிட்டான் அந்த மாந்திரவாதி நான் சுருக்கமாய் சொல்கின்றேன் மாந்திரவாதி தேவருடைய பிள்ளையாக மாறிவிட்டான் இப்போ அவன் தன்னுடைய பாவங்களையெல்லாம் அதாவது அறிக்கை செய்யவும் மன்னிப்பு கேட்கவும் அவன் முற்பட்டு கொண்டிருக்கின்றான் யார் யாரிடத்தில் தவறு செய்தாலும் அவரிடத்தில் அப்படி மன்னிப்பு கேட்க உப்புறவாக செய்து இருக்கும்போது இந்த குற்றம் பிரதான குற்றமாக அவனுடைய மனதில் வந்து நிற்கின்றது ஒரு கொலை செய்த குற்றம் என்ன செய்வது அந்த தகப்பலிப்பு கேட்டால் அவன் நிச்சயமாக கொண்டே போயும் போக முடியாது அதுதான் கிறிஸ்தவ உபதேசம் கிறிஸ்தவனுடைய உபதேசம் என்ன மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் அவன் எப்படினாலும் இந்த காரியம் செய்யாமல் ஊழியம் செய்ய முடியும் ஊழியக்காரன் ஆயிட்டான் போ சரண்டி இந்த பிரகாரம் நான் செய்தேன் நடந்த சம்பவத்துக்கு நான் தான் காரணம் காரியம் என்னென்றால் இப்படி வேண்டியதெல்லாம் சொன்னான் போலீசில தானா சரண்டா இருக்கிறதுனால உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவருடைய தலைவர் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் இப்படி ஒரு கடவுளை பிள்ளையாக மாறிவிட்டேன் ஆனால் எப்படினாலே எனக்கு பல மோசம் நான் வேண்டும் ஆனால் எப்படினால நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்க நீங்களே என்னோடு கூட வர வேண்டும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று போலீஸ் உதவி நாடினான் அவள் இப்படிப்பட்ட ஒருவன் ஒரு மனம் திரும்பி வந்திருக்கிறான் என்று எண்ணி அவள் கூட சென்றார்கள் சென்று நாங்கள் கொஞ்சம் தூரம் நின்று கொள்கிறோம் நீங்கள் போய் மன்னிப்பு கேள் உனக்கு ஏதாவது ஆபத்தோடு இருந்தால் நாங்கள் உதவி செய்கிறோம் அங்கே போய் அழுதான் அவர் அழுதார் அழுது மகனே குலைப்படாதே அவள் போய்விட்டாரு ஏன் மறுபடியும் அழைச்சா நீ பிள்ளையாக என் வீட்டில் இரு என்று சொன்னார் தங்கச்சி மரணத்துக்கு காரணம் அது யாரோ செய்திருக்கலாம்ப்பாம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுகிறான் தங்கச்சியை கொலை பாவி பாவி யாராக இருந்துட்டு போட்டப்பாம் அப்புறம் அள்ளி கட்டி அவரை அள்ளி கட்டி அணைத்து கொண்டு நான் தான் அந்த பாவி நான் இந்த தவற செய்தார் அவராகவே சொற்பட்டார் போலீஸ்கள் போய் அவன் நான் மன்னித்து விட்டேன் என்று அவன் உங்கள் புரஜாதிக்காரனாக இருந்தாலும் அனுப்பிவிட்டான் அவர் ஒரு பெரிய பாசிட்டராக இருந்தார் எங்களுடைய நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு நாள் ஆராதனைக்கு அவர் வந்திருந்தார் வெள்ளியூரில் அப்போ அந்த சம்பவத்தைலாம் அவர் சொன்னார் இல்லையிலா இல்லையிலா நான் இப்படி நான் அருமையான கத்திர பிள்ளைகளே இதை மன்னிப்பின் மார்க்கு மகிழ்ச்சியா இருக்காது கேட்க வேண்டும் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அதுதான் கிறிஸ்தவ மார்க்கலா கிறிஸ்தவ மத மதம் அல்ல இது ஒரு மார்க்கம் என்று வேதம் சொல்லுகின்றது கிறிஸ்தவ மார்க்கம் என்றால் என்ன மன்னிப்பு கொடுக்கிறதோ மன்னிப்பு கேட்கிறதோ இதை நீங்கள் கண்டிப்பா சத்துருப்பு நமக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்ளுகின்றேன் அதாவது இந்த கிறிஸ்துவ இந்த தெய்வீக அனுபவத்துக்குள் வந்த பிறகு ஆறு குடும்பங்கள்ல மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தது ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்து விட்டார் ஒரு மாலையில நாலரை மணி என்னோடு கூட பேசினார் ஆண்டவர் பாவ அறிக்கை செய்த போது மேகம் விலகினது போல ஆங்களுடைய பிரசன முன்பாக வெளிப்பட ஆரம்பித்தது கர்த்தர் பேசினார் இவனுடைய மனதில் இருக்கிற பாரத்தை நீக்கிவிட யார் இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டுமோ ஆறு குடும்பங்கள் அது நானும் என்னுடைய குடும்ப அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த நிலையில உண்டான தகராறு அப்படியே நான் அதை கேட்பதற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது யார் குடும்பத்திலே மன்னிப்பு கேட்டேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன் நான் ஒரு ஒரு தீப்பெட்டியும் ரெண்டு ரூபாயும் நான் கலவச ஆறாவது வயதுல அதையும் எனக்கு தேவன் காண்பித்தார் காண்பித்த அதை கொண்டு திருப்பி கொடுத்து மன்னிப்புகள் என்று கேட்டார் இவரெல்லாம் செய்துவிட்டு நான் வரும்போது வீட்டிற்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அவ்வளவு ஆகத்தில பறந்து வந்தது போல எனக்கு தெரிஞ்சது அருமையான தேவனுடைய பிள்ளைகளு இதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க சனேகரத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது பகமை என்பது கிருஷ்ணனுடைய பிரசனத்தை தடுத்து போடும் பெரிய போர்முலான சூரியனை ஒரு சின்ன கார்மியங்க வந்து மறைச்சிரு பாருங்க அதே மாதிரி அவ்வளவு பெரிய தேவனை நம்முடைய சிறிய பாவங்களை வந்து மறைச்சு என்பது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பயணத்தை அது தடை செய்து போடும் என்பதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது பெரிய கப்பல்கள் கீழே பெரிய பெரிய திமி பெரிய பெரிய மீன்களை வெட்டுவதற்குரிய அப்படிப்பட்ட கூர்மையான ஆயுதம் இருக்குமா அது வெட்டி விட்டு பெரிய பெரிய தடைகளெல்லாம் வெட்டி விட்டு போய்விடும் ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல வரும்போது இந்த கூனி மீன் இந்த கூனி மீன் கோடி கிழக்கில் அது வந்து இப்படி குவிந்து நிற்கும் போது சேர்ந்து அப்படியே அணை போட்ட மாதிரி அந்த கப்பலை அப்படியே நிறுத்திவிடுமா போக விடாமல் அப்படி சின்ன சின்ன சின்ன கூனி தடுத்து போடுமா அதற்காக இவர்கள் அந்த இடத்துல வரும்போது ரவையும் சீனியும் கலந்து வைத்து அந்த இடத்துல அள்ளி வீசுவார்கள் வீசும்போது இவைகள் அவைகளை தேடி போகும்போது கப்பல் போய்விடுகிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில அதாவது சின்ன காரியம் பெரிய காரியம் என்று நாம் எண்ணுவதற்கு அல்ல அவர்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை பயணத்தை அவைகள் தடை செய்கிறதாக இருக்கும் அப்படினால் நாம் எருசலமுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் இற்சமை பற்றி கேள்விப்படுகின்றார்கள் ஒரு பாஸ்டர் இப்பொழுது நம்ம தொடர்பு வைத்திருக்கிறார் அவருடைய சத்தியங்களை கேட்க கேட்க கேட்க அவரே நான் அதாவது ஐயா போங்கள் சொன்னாலும் அவர் போகாமல் நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறார் அவ்வளவு ஐயா உங்களுடைய அனுபவங்களை கேட்கும் சத்தியங்களை கேட்கும் அதாவது எனக்கு அவ்வளவு இதா இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் சபை நடத்துகிறார் அஜிதன் ஆகியோர் அல்லதான் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக வருவேன் என்று உங்களுடைய சேர்ந்து நான் தேவ வாஞ்சிக்கிறேன் உங்களிப்பின் <Sansius> <Sansius> <Sansius> அதுதான் அதை வைத்துக் கொண்டு எத்தனை கரணம் போட்டாலும் சரி ஒரு இம்மையை நாம் கிளம்ப முடியாது அவைகளை செய்துவிட்டு நீங்கள் பாருங்கள் போல நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை இருக்கும் அருமையான கற்றுப்பிள்ளைகள அந்த மேலான அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சிம்ரவாதக்காரனை பார்த்து அப்படி சொன்னார் மகனே இனி இனி பா அப்படின்னால் பாவத்தை நான் மன்னித்து இருக்கிறேன் இனி பாவம் செய்யாது என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம் இரண்டாவது ஆகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படினால் அருமையான கற்றுரை பிள்ளைகளே பாவ மன்னிப்பு பெற்றவர்களாகிய நாம் எந்த முறையில் இந்த பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம் இனி நாம் பாவம் செய்யக்கூடாது அப்போ சுராய் பிரசுத்த பவுல் ரோம ரோமருக்கு நிறுவம் எழுதும் போது ஆறாம் அதிகம் வாத்துக்கு அனுபவையோம் பாவத்துக்கு மறிக்கிறது பாவத்திற்கு அடக்கம் எனப்படுகிறது புதிய மனிதனாக உயர்த்தி விரும்புகிறார் இந்த மூன்று ம் காம்ாவத்துக்கு மறிப்பதுக்குள்ளாக பெற்றதை அறியாமல் இருக்கும் பாவத்துக்கு மறுத்து பாவத்துக்கு மறுத்து பாவத்துக்கு மறித்து மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் அதாவது என்ன நடக்கிறது என்றால் அதாவது மறித்து மறிணாக பெரும் மகி கிறிஸ்து மறித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான கிறிஸ்து ஏசுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் மகிமே இப்ப நான் சொல்லிக்கொண்டு வந்தோம் முதலாவது பாவத்துக்கு மறித்தோம் ஞான ஸ்தானத்துல அடக்கம் மரணத்தின் கல்வாரில செல்வியில் அடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இறங்கி வர முடியாது வந்துதான் செய்யணும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானசானம் பற்றி அறியாமல் அவர் உயிர்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்பார் உயிர்த்தளின் மரணத்தின் சாயில் இணைக்கப்பட்ட உயிர்த்தலின் சாயல்கப்பட்டிருப்போம் மறித்த பிழைக்க முடியாது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து இருக்கின்றோம் அவை எல்லாரும் ஞானஸ்தானத்துல மறித்து அடக்கம் எனப்பட்டு புதிய மனிதர்களாக மனுஷிகளாக உயிரோடு எழுப்பி இருக்கின்றோம் தேவனுக்கு போதை நம்மிடத்தில் ஆலோசனை கேட்டார் இன்னொரு பாஸ்ட் இடத்தில் ஆலோசனை கேட்டு அவர்கள் மூலமாக சபையை தெரிந்து கொண்டு நம்மிடத்தில் ஆலோசனை கேட்டார் கேட்ட அவர் அவ்வளவு ரசனையாக அதாவது நம்முடைய அனுபவத்தை ரசிக்கிறார் இப்படி ஒரு அனுபவம் இருக்கிறதா என்று அவர் சொன்னார் அவர் கேட்டார் இருக்கிறது இது மாத்திரமல்ல இதோட மேலான அனுபவங்களும் இருக்கு உடனே பர்லோகம் கனெக்சன் ஒன்றாக இருக்கிறது தெரியும் யாக்கும் காற்று விழதான் படுத்திருந்தார் காற்று தான் படுத்திருந்தார் அந்த பூமி புரிந்த பூமி என்று தெரியாது ராத்தர் ஒரு ஏழை வானத்துக்கு பூமிக்கு நடுவாக வைக்கப்பட்டிருக்கிறது ஏறுகிறதும் இறங்குகிறத பார்க்கின்றார் காலையில் விழித்துடனே அவர் சொன்னார் இந்த இடம் தேவனுடைய வாசல் பரலோகத்தின் வாசல் தேவனுடைய வீடு இல்லாமல் வேறு இல்லை அந்த ஏழையிலே தேவதூதர்கள் ஏற்கிறதும் போகிறதும் வருகிறதும் ஆக இருந்தது இந்த நாளிலே திருச்சபை ஆராதனை நடக்கும் போது இந்த நிகழ்ச்சியை பல்லகமும் ஒன்றாக இணைகிறது அந்த பல்லவத்தின் சாயலுக்கு ஒப்பான நாம் செய்கின்றோம் அப்படினால இங்கே அந்த அணுமுடைய மக்கள் தான் இந்த சபையிலே நிறைந்திருப்பார்கள் நிலைத்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று நாம் காணுகிறோம் மற்றவர்கள் சேர்க்கப்பட மாட்டார்கள் கொஞ்ச நாட்களிலே அப்படித்தான் ஆகும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் அவர்களோடு சேர பயந்தார்கள் புதிய சபையோடு சேர அப்போசர சபையோடு சேர அதாவது மற்றவர்களுக்கு பயம் உண்டாயிற்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்திர பிள்ளைகளே இது தேவையற்ற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பயம் ஏற்படுகிறது கத்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு ஒரு சொன்னபோது மகிழ்ச்சி தான் உண்டா எப்பொழுது ஆலயத்திற்குள்ளே போவோம் எப்பொழுது கத்தரை ஆராதிப்போம் என்கிற மகிழ்ச்சி தான் அவர்களுக்கு போங்க கத்தோடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியா இருந்தேன் மகிழ்ச்சி கத்தோட சமூகத்தில் போய் கத்தரை ஆனந்தமாய் ஆராதிக்க போகிறோம் கலிகோர போகிறோம் மகளைப் போகிறோம் என்கிற அந்த மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்தை இங்க வீட்டிலேயே நிரப்பது என் சொல்லுகிறாரு அப்படிப்பட்ட அனுபவம் ராஜா கல்யாண விருந்தை ஆயத்தமாக்கி வைத்து விட்டு அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்தார்கள் ஒவ்வொருவரும் காரணங்கள் சொல்லிவிட்டு மறுத்து விட்டார்கள் பல காரணங்களை சொன்னார்கள் உலக வேலைகளை சொல்லி வரதுக்கு முடியாது எனக்கு ஜோலி இருக்கு அப்படி என்றால் வழி அருகையும் சந்தைகளிலும் வீதிகளிலும் போய் நல்லார் பொருளார் யாபரி கல்யாணம் மேலே நாட்டில் கல்யாண வீட்டுக்கு போகிறவர்களுக்கு அவர்களுக்கு கல்யாண வஸ்திரம் உண்டு அந்த வஸ்திரம் தரித்தவர்கள் தான் அங்கே அழைக்கப்படவில்லைன்னு அர்த்தம் மற்றவர்கள் அங்கே அனுமதி கிடையாது சென்னை போன்ற இடங்களில் எல்லாம் மண்டபத்தில் திருமணம் நடக்குது அப்போ மத்தியானம் பெரிய ஆஃபீஸ் வந்து பெரிய ஆட்களாக இருப்பார்கள் உச்சியம் பாக்கில் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம் இருப்பார்கள் மத்தியானம் போய் ஏதாவது அவர் மண்டபத்தில் சாப்பிட்டு வந்துடுவார் சந்தேகப்பட்டு நீங்கள் யாருன்னு கேட்டால் அவர் பெண் வீட்டுக்காரர் நான் பெண் வீட்டை சேர்ந்தேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இப்போ எல்லாருக்கும் பேச்சு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் சில இல்லை பேச்சு குத்தாதவர்கள் இங்கே அழைக்கப்படாதவர்கள் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மண்டபத்தில் மேரேஜ் நடக்கும் போய் சாப்பிட்டு போடுவாங்க யாரென்று கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்கிற டிப்டாப்பாக நல்ல பெரிய ஆட்ல தானே போவாங்க அருமையான கத்திடு பிள்ளைகளே அப்படியே எங்கள் ராஜா கல்யாணம் விருந்து பந்தியை எல்லாம் இடத்தை நிரப்பியாச்சு என்று சொன்னாங்க பார்ப்பதற்காக விருந்து கலைக்கப்பட்டவர்களை பார்வையிடம் சென்றார் அங்கே பார்வையிடும் போது ஒரு மனிதன் கல்யாண வசனம் இல்லாதவனாக இருக்க கண்டான் கல்யாணம் இல்லாமல் இங்கே எப்படி வந்தால் என்று தண்டனைக்கு ஆளாகிவிட்டான் நாம் காணுகின்றோம் அருமையான கத்திரை பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் மன்னிப்பு மன்னிக்கிற தேவன் மன்னித்து நம்ம எல்லாம் சேர்த்திருக்கிறார் மன்னிப்பு பிராதவருடைய கூட்டம் அல்ல இந்த கூட்டம் பெற்றா மன்னிப்பை பெற்றவர்கள் வரும்போது என்னென்ன சரி பண்ணிக்கொள்ளுங்கள் இல்லையில இருக்கதை உடனே சரி பண்ணிக்கொள்ளுங்கள் யார் இடத்துல போய் பரவாயுமா ஆகுங்க ஏதாவது திருப்பி கொடுக்க வேண்டுமா கொடுத்து விடுங்கள் யாரை பற்றியா உள்ள வயராக்கிய கசப்பு நம்முடைய இருக்கிறதா மன்னித்து விடுங்கள் விட்டம் நீங்க ஒரு இரண்டு ரிசிகள் யாத்திரை செய்தார்கள் யாத்திரை செய்த வனாந்திரத்தில் பெரிய நதியில் கரை உரண்டு தண்ணீர் சென்றது ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணு அந்த நதியை தாண்டி போவதற்கு முடியாமல் அழுது கொண்டேன் என்றது இவர் ரெண்டு பேரும் ரிஷிகள் என்ன செய்வது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அந்த பெண்ணை இந்த காட்டுகளை தனியாக விட்டு விட்டும் போக முடியாது அதில் ஒரு உண்மையான ரிஷி என்ன பண்ணினார் என்றால் அந்த பெண்ணை தூக்கி தோழலை போட்டு ஒன்று அக்கறையில் விட்டுட்டார் அக்கறையில் விட்டுவிட்டு அவர்கள் வழி நடந்து போனார் போய்கொண்டே இருந்தார்கள் அப்போ கூட உள்ள ரிஷி இந்த ரிஷியை முறைத்து பார்க்கிறதும் கூட பார்க்கிறதும் முறைத்து பார்க்கிறதும் சரியா பேசி கொடுக்கிறோல்ல போட்டு இந்த பக்கம் நான் அந்த தண்ணீர் கலக்கர் வரைதான் அதை சுமந்த நீர் இதுவரைக்கும் சுமந்து கொண்டே இருக்கிறீரா இத்தனை நாள் ஆகிய இறக்கி வைக்கவில்லையா கீழே இறக்கி விட்டதோட போச்சு விட்டேன் அல்ல முகத்தை காண்பித்து நடக்கிறது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம் அருமையான கச்சிட பிள்ளைகளின் சொன்னார் இந்த பாவியான சிறை இடத்துல மன்னித்து விட்டேன் இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்னார் இளையில இனிமேல் பாவம் செய்யாதே ஆண்டவருடைய பிரமாடம் என்ன மன்னிக்கிறது இல்லையிலா மன்னிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால நான் சோத்திருக்கிறேன் இனி பாவல் செய்யாது என்று சொன்னார் பாவல் செய்தால என்ன ஆகுமா எவரே இருக்கலை நிறுவத்தில் நாம் இப்படி படிக்கிறோம் எவ்ரேயர் மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் சில வசனங்களை நாம் ஒருவா செய்யலாம் மதாந்திரத்தில கோபம் போதும் போது உங்கள்யங்களை கடினப்படுத்தாதீர்கள் அங்கே உங்கள் பிதாக்களினை சோதித்து என் பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் செயல்களை அவர்கள் அற்புத செயல்களை கண்டிருந்தோம் அதனால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து ஆரோசித்து எப்பொழுதும் வலுப்போகிற ஜனம் என்றும் ஜம் எழுது வழி போகிறவர்கள் நிலை இல்லாதவர்கள் திரும்ப திரும்ப பாவத்தில் விடுகிறவர்களாக இருந்தபடியால் என்னுடைய வழிகளை அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டே வாக்கிய இழைப்பார்களுக்கு இருக்கிறீர்கள் அடிக்கடி போக விடுகயார பாவம் செய்யது என்று சொன்ன திரும்மை போடும் அவ்வுதான் அதே மாதிரி அந்த தமிழ்வாதக்காரனை பார்த்து சொன்னால் மன்னிக்கிறேன் இனி பாவம் செய்யாது என்று சொன்ன பழைய சம்பவம் நடக்கும் என்பது பொருள் ஆண்டவருடைய ஒரு இடத்திலிருந்து ஒரு பிசாசு துரத்தப்பட்ட பிறகு அந்த பிசாசு மனாந்தரங்களில் எல்லாம் சுற்றி அலைந்துவிட்டு அந்த முன்பு இருந்த அந்த ஆளை தேடி வருமா வந்து அந்த இடம் எப்படி இருக்கிறது பார்ப்போம் என்று பார்க்கும்போது தனியாக வீட்டுக்குள்ளேயத்தில் யாருமே இல்லாமல் தனியாக பறிசு ஜோடிக்கப்பட்டிருக்கிறதாக என்ன செய்வா அதாவது கூட்டிட்டு வருவோம் ஏழு ஒன்னு எட்டு விசாசுகளும் உள்ளே புகுந்து விடுவோம் அதனால பின்னிலை எப்படி இருக்குமா மோசமா இருக்கும் என்று அது அதாவது மன்னிப்பை பெற்ற நாம் அதை காத்துக்கொள்ள நம்முடைய கடமை இவர்கள் அதாவது தேவரை பரட்சியை பார்த்து சோதித்து வனாந்திரத்தில் வழுகி போகிற பின்மாற்றக்காரர்களாக இவர்கள் இருந்தபடியினார் ஆண்டு சொன்னார் நான் வாக்குகளை இழைப்பார்களுக்குள் பிரவேசிப்பதில்லை கோபத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னார் என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்று கத்திர தெருவாக்கு சொல்லுகிறது அதன்படி அருமையான கத்திர பிள்ளைகளை நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் நம் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க கூடாது என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தான வந்து நம்மை போராடுகிறானா காரணம் என்ன என்றுதான் கண்டுபிடிக்கணும் ஒழிய அது முன்பிருந்த மதத்தில் கூட நமக்கு நல்ல பாதுகாப்பு இருந்தது என்று அவ்விட சீரியான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து தூக்கி கொண்டே போய் எதிர்பார்த்து அப்படிப்பட்ட எண்ணத்தை முன்பு நீ வேறு மார்க்கத்தில் இருக்கும் போது இந்த போராட்டம் இருந்ததான் இப்படி கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் வந்தபடிதானே போராட்டம் இது போராட்டமான ஒரு ஜீவியம் முதலா அப்படி என்று சொன்னார் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு இந்த போராட்டத்தின் காலத்திலே விசுவாசத்துல விழுந்து போக கூடாது என்ற எண்ணத்தை சற்று கொண்டு வருவார் அருமையான தேவிட பிள்ளைகளை இடம் கொடுத்து விடாதீர்கள் பாவத்தை மன்னித்து விட்டு இனி பாவம் செய்யாதே என்று பாவம் செய்தால் பாவத்துக்கு காரணா இருக்கிற சத்துரு உடனே நம்மை பின்தொடர ஆரம்பிப்பார் அதற்கு நாம் இடம் கொடுத்து விட கூடாது என்று நம்மை பார்த்து சொல்லுகிறபடி நாலு ஆண்டு வரை துணிக்கிற அப்பசலாகியோவான் நிருபத்தில் எழுதும் போது ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது நாம் ஒருவர் வாசிக்கலாம் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்ய அவரில் நிலைத்திருக்கிற எவரும் பாவம் செய்கிறது இல்லை பாவம்றியவும் இல்லை நிலைத்திருக்கிற மாட்டார் அடிக்கடி போகிறது அடிக்கடி பின் மாற்றம் அடைகிறது அடிக்கடி சோர்ந்து போகிறது இவர்கள் தான் பாவம் செய்கிறார்கள் அருமையான கட்டிடம் பிள்ளைகளை அவர் நிலைத்திருக்கிற பாவம் செய்கிறது இல்லை இல்லவே இல்லை தலைக்கு மேல தெய்வ பிரசனம் இறங்கிக் கொண்டிருக்கின்றது நம்மை ஆட்கொள்ள முடியாக நம்ம அந்த பரலோகத்தின் நிரப்ப முடியாக கத்துடைய மகத்துவம் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றது கற்றுரை பிள்ளைகளை பாவத்திற்கு ஒருபோதும் எட கொடுத்து விடாதீர்கள் ஏவுகணை நமக்கு நேராக செலுத்துகிறான் செலுத்தி அப்புறம் முடித்த பிறகு அதே சந்தித்து பாவ சிந்தனையை கொடுப்பான் அல்ல ஒரு வைரோக்கியமான எதிராளியை பற்றி நமக்கு வேண்டாதவளை பற்றி எரிச்சலை கொடுப்பான் அப்புறம் அது உள்ளத்தில் உருவாகி கருவாகி உருவாகி மரணத்தை ஆத்மீக மரணத்தை கொண்டு போய்விடும் என்று கத்தடி வார்த்தை சொல்லுகிற அப்படின்னாலே அன்றவரை நான் சொந்தரிக்கிறேன் ஹலே லோய்யா ஹலே லோயா வாரந்தோறும் பிரசங்கம் கேட்கிறோம் இல்லவா வாரந்தோறும் ஆலோசனை கிடைக்கிறது இல்லவா இந்த கற்றுக் கொள்கிறதை என்ன செய்ய வேண்டுமா இதுதான் என்று நிச்சயிக்க வேண்டும் சிலரு அதாவது பதினஞ்சு வருஷம் சபைக்குள்ள இருந்தவர்களும் கொஞ்ச காலம் ஆகி வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தவுடனே இந்த ஆட்டம் கொடுக்கிறது அவனுக்கு தெரியும் அவன் இன்னும் நெருங்குவான் இன்னும் நெருங்குவான் வாழ்க்கையை பால் கடித்து போடுவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது அப்போ சில பரிசு போல் திமுக நிறைவு எழுதும் போது ரெண்டு தீம்து நான் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்துல அவைகளை தேவனுக்கு மய்மை உண்டாவதாக புதிய சபைக்குள்ள வந்தால பேயை கும்பிட்டுக் கொண்டிருந்த பேய்க்கு பூஜாரியாக இருந்த வழிபட்டுக் கொண்டிருந்தாமிக்கு நான் எதிரியாக இருந்தேன் புதிய அரசின் சபையில் உள்ள தேவருடைய மனிதர்கள் எனக்கு ஆலோசனை தந்து என்னை கடவுளை பிள்ளையாக மாற்றி விட்டார்கள் மாற்றி விட்டார்கள் கடவுள பிள்ளையாக மாற்றினார்கள் நான் இப்படி ஞானஸ்தானம் பெற்று பெற்று கற்ற இருக்கின்றேன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு பகமையில இன்னொரு இடத்துக்கு நான் போய்விட்டேன் இப்படி நான் என்ன சொல்லுகிறேன் நான் இப்படிதான் இன்னொரு உயர்ந்த படிக்கு போய்விட்டேன் நீ ஏழத்துல கட்டாய் உனக்கு கற்றுத்தந்தது யார் காண்பித்தது யார் பொருளோகம் என்பதை சொல்லித்தந்தது யார் இன்னொரு கற்றாய் என்பதை நிச்சயித்துக் கொள் அலே லையா யாரிடத்தில் கற்றோம் என்கிறதை மறந்து விடாதே ஒரு நினைக்க வேண்டியது வரும் ஆண்டவரை கேட்பான் யாரிடத்திலே கற்றாய் இந்த வழியை யார் மூலமாக தெரிந்து கொண்டாய் உனக்கு சொல்லித்தந்தது யார் எல்லாவிட்டாலும் இப்பொழுதும் பேயில வாக்கு முட்டுக் கொண்டிருப்பாய் ஒன்னு அந்த வழியில் இந்த வழிக்கு கொண்டு வந்தது யார் ஆனால் இப்படி அள கற்று நிச்சயத்த வழி நிலை கட்டா என்பதே என்று வேதம் சொல்லுகிறது வேலை இல்லையா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கற்றலை பிள்ளைகளே என்று கற்றலை வார்த்தை என்ன சொல்கிறது மாண்டவராகி தேவர் மன்னிப்பதற்கு தயப்படுத்தவர் எவ்வளவு பெரிய பாவியாயிருந்தாலும் மன்னிக்கிறேன் அடுத்த வார்த்தை ஏன்மீல் பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார் மன்னிக்கிறேன் என்று சொல்லவில்லை இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தை இன்று நம்மை பார்த்து சொல்கின்றது அரையலுயா அருமையான கற்றுடை பிள்ளைகளை மூன்றாவதாக நான் பார்க்கின்றோம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கம் அதே திமிர்வாத காரனை பார்த்து சொன்ன வாசனத்தை மறுபடியும் இனி பாவம் என்ன செய்யமா அதிக கேடு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இனிமேல் அதிக கேடு வரும் அதனால சொன்னா அவனுடைய முன்னிலைமையிலும் இனி பாவம் செய்தால் அதிக கேடு வரும் என்பது கத்துடைய வார்த்தை அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாம் இவர்களை மனதிலே கொள்வோம் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக திறந்தே கிடக்கின்றது நிறைய பேர் அதன் நோக்கிவிடாது நீ அதாவது இனிமேல் தவறு செய்வாரால் பாவ செய்தோடு சேர்ந்தமான பாதையில் செல்ல வேண்டியதாக இருக்கும் என்று அதிகாரம் பதிமூன்றும் வாக்கியங்களை வாசிக்கும் போது உட்பிரவே செய்யுங்கள் பாவம் செய்யாமல் ஜீவிக்கிற தேவடி பிள்ளைகளுக்கு இந்த இடுக்கமான வாசல் தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றது இடுக்கமான வாசல் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் இந்த இடுக்கல் மாறிடும் பிறகு நீங்கள் அருமையான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் இனி பாவ செய்யாது வழியிலே நிச்சய தண்டனைக்குரிய வழியிலே பின்னலுக்குரிய இடத்திலே சேர்ந்து விடுவாய் நேசித்து அன்பு குதிர்கின்றார் எத்தனை தடவை திரும்ப திரும்பி போகிறவர்களாயிருந்தார் அவர்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன என்னுடைய இடைப்பாறல் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்தில் வா அதிகமாக உண்டாகும்த்தட பிள்ளைகளை பாவம் செய்ய நாம் பயப்பட வேண்டும் என்று இறை வாக்கு சொல்லுகிற அப்படினால ஆண்டவர் சோத்து பாவத்தை விரும்ப கூடாது அதாவது அவைகளை விரும்பும் போது நிலைமை பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடாக இருக்கும் அப்போ சொல்லி பேதர் எழுதுகின்றார் இரண்டு இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வாக்கியாலே ஒரு மனிதன் அறிகிற அறிவினால் அவர் கிடைக்கிற பலன் முதல் என்ன என்றார் உலகத்தின் அசுத்தங்களுக்கு எந்த மகானுடைய புத்தகத்தை படித்தாலும் அறிவை அறிந்தாலும் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியாது இந்த மகானுடைய அதாவது நூலை படிக்கும்போது அவரை பற்றிய அறிவு ஒரு மனிதனுக்கு உண்டாகும் போது அவர்களுக்கு புனிதத்தன்மை உண்டாகிவிடுகின்றது அவன் உலக அசுத்தங்களுக்கு தப்பித்துக் கொள்கிறார் கண்ணதாசன் புதிய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாடு விளக்கம் எழுதினார் ஆர்சிகாரங்களை கொடுத்த எழுதி அதுக்கு அவர் மொழிபெயர்ப்பு பண்ணி எழுதினார் அவர் வந்து என்ன பாடுறார் என்றால் கோப்பையிலே என் குடியிருப்பு என்று பாடுகிறார் இல்லையா அப்படின்னு அவன் கேள்விப்பட்டிருக்கிறோம் தேவனுக்கு மயிமே அவருடைய குடியிருப்பிலே கோப்பையில் தான் எப்போமும் தண்ணியில தான் இந்த மகானுடைய புஸ்தகத்திற்கு மொழிபெயர்ப்பு எழுதும்போது அந்த நாள் முழுதும் அவர் குடிக்கவில்லை குடிக்கவில்லையா குடிக்காமல் அவர் அவருடைய மனம் மாறிவிட்டதில் அவர் கடைசியில் எழுதி முடிக்கும்போது மனம் திரும்புகிறார்னு சொல்லுகிறாரு அவருக்கு தெரியவில்லை அப்படி சொல்லுகிறார் அது அப்படினால இந்த புனிதரை அறிகிற அறிவு ஒரு மனிதன் பெறும்போது எவ்வளோ குடிகாரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ மோசமான வாழ்க்கையுடையவனாக இருந்தாலும் சரி மனசு மாறிவிடுகிறது அறிகிற அறிவினாலே ஒரு மனிதர் உலகத்தின் அசுத்தங்களுக்கு அவர் அறிகிற அறிவு அந்த அறிவு நம்முடைய மூலிகளை பதிந்து அந்த அருவளை நாம் பெற்றுக் கொண்டபடியினால் இன்று இந்த உலகத்தின் அசுத்தங்கள் நமக்கு வெறுப்பாக தோன்றும்படியாக கருத்து செய்திருக்கிறார் ஹெலே இலையா தப்பினவர்கள் மறுபடியும் அதில் கொண்டால் வாசிய ஒரு மனிதர் ரசிக்கப்பட்டு விடுவான் கட்டுரை பிள்ளைகளே கட்டுரை வார்த்தை கேட்கின்ற உங்களுக்கு கத்துரை வார்த்தை சொல்லுகிறது ஒரு மனிதர் மன்னிப்பை பெற்று கட்டுரை ஆன பிறகு மறுபடியும் பாவம் செய்ய விரும்பினார் பாவம் செய்ய துணைந்தால் பின்னிலை கேடுள்ளதாக இருக்கும் அந்த நாடகத்துக்கு அந்த பாதாளத்துக்கு போகிறாரு சாலமான பாதையில ஏராளமான பேர் செல்கின்றார்கள் அந்த பாதையில இவரும் செல்வார் நாமும் அந்த பாதையை தெரிந்து கொள்ளக்கூடாது பாவம் தேவனுக்கு உதமான பகையா இருக்கிறபடியால நாம் வகைகளை வறுக்க வேண்டும் அலையிலா அலையிலா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பாவத்தை நாம் எதிர்த்து போராட வேண்டும் சிலர் சொல்கிறார்கள் அறிக்கை செய்து பார்த்த பழையப்படி அந்த பழைய பாவம் மனதில் வந்து கொண்டு என்ன செய்வதற்கு அதான் நீங்கள் எவரே நிர்ப எழுதுகிறார் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தில் எழுதுகிறார் நிச்சயமாகவே நாம் அதிலே பழகி போனவர்கள் அதிலே ஊறி போனவர்கள் தாவீதராஜா சொன்னது போல நான் துற்குணத்தில் உருவானேன் தாயனை பாவத்தில் என்று எ இருக்கிறது அப்படித்தான் உருவாக்கப்பட்டோம் அப்படித்தான் உருவாக்கப்பட்டு அப்படித்தான் உலகத்துல வந்தோம் ஆனால் பாவ சரீரம் ரஷிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம அந்த பாவ சரீரம் இருக்கிறது அவனுடைய அவனை தாக்கும் தேடி வரும் அவன் என்ன செய்ய வேண்டாம் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து இருக்கவில்லையே வெறும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாமம் கேட்டுக்கொண்டு தலையாட்டி கொண்டிருந்தால் அந்த பாவத்துக்கு ராம உடந்தை ஆகிவிடுவோம் நாம என்ன செய்யணும் சிஸ்டர் பிரதர் நான் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா ஒருவரு பேசும்போது யார் கவனிப்பார் கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் ஞாபகம் திறக்கப்படும் அங்கு எழுதும் ஆராதனை முடித்து விட்டு மண்டபத்தில் உட்கார்ந்து இப்படி இன்னும் சேர்ந்து இப்படி பேசினீங்க இல்ல வழியில போகும்போது வழி நடந்து போகும்போது இப்படி இப்படி எல்லாம் அருமையான கஷ்டமா இருக்குது போல இருக்கலாம் எவ்வளவு நல்லது தெரியுமா இது இவைகளை நீங்கள் படிச்ச காலத்துல போய் வாத்தியாரம் சொல்லி தரமாட்டான் நடந்துடணும் அதே மாதிரி இப்பொழுது உங்களுக்கு இவைகளை சொல்லி தருகிறோம் அதற்குரிய இன்னொரு காலம் வரும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது சொல்லுங்கள் உங்களுக்கு என்னுடைய நேரம் வருகிறது நானும் தான் என்று சொல்லத்தக்கதாக வருகின்றது வர வேண்டும் யாருக்கோ அப்படியா இருக்கிறாங்க நாம் அப்படி இல்லை என்று நம்முடைய மனசாட்சி சொல்லும்படியாக கட்டிடப்படையில் நடந்து கொள்வோம் அதை எதிர்க்க வேண்டும் எதிர்த்தால் மற்றவர்கள் அந்த தோற்குணத்தை விட்டு விடுவார்கள் சபை புனிதத்தன்மை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் எதிராக ரத்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு உதறி தள்ளக்கூடியவர்களாக எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்கிறேன் என்றால் இயேசு சொல்லி இருக்கிறார் பாவம் செய்யாது என்று சொல்லியிருக்கா சாத்தான் பாவம் செய்ய சொல்லிடு கத்துறை பிள்ளைகளே ஒருவரை பற்றி நியாயந்திருக்க நமக்கு அதிகாரம் இல்லை நம்ம செய்யவே கூடாது செய்ய வேண்டாம் அது நமக்குரிய பயில் அல்ல பிறரை அந்த அதிகாரம் நமக்கு தரவில்லை நாம் நம்மையே பார்ப்போம் நாம் சில எதுக்கு வருகிறோம் அவரை பார்க்கலாம் வருகிறோம் இருந்தேன் அவருடைய சமூகத்தோட வல்லமே கண்டேன் வெளியே போகும்போது இந்த ஆசையோட வந்தேன் என் ஆண்டருடைய மகிமைய காரணம் அப்படின்ட்டு வந்த கண்டுட்டேன் என்ன ஆனந்தமா இருக்குது என்று சொல்லி போக வேண்டும் அதே அவரவருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் வழிய போகும்போது யாரா நல்லா இருந்தது அல்லவா என்ன பாருங்க பாடல் இல்லை நம்மளை போல இருந்தது அப்படியாவியா சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்பி போல இருக்கும் இல்லை என்றால் என்னதையா பேசி இங்க கேட்டதெல்லாம் தண்ணி ஊற்ற அணைச்சு மாதிரி ஆயிருந்தது அப்படி இருக்கக்கூடாது அருமையான கட்டுரை பிள்ளைகள் நாட்கள் சமயம் ஆயிற்று நம்ம ஆயத்தப்படுவோம் நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உதரித்தலும் பாவத்துக்கு ஏத்து ரத்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்த்து போராடணும் கரியில சொல்லி இருக்கிறார் அதை பார்க்கவே கூடாது அந்த இடத்துக்கே போக கூடாது அவைகளை பார்த்தபடினால் இடத்துக்கு போறப்படினால வரித்து முழு உலகமும் பாவியாகிவிட்டது அருமையான கத்தொழி நம்முடைய குடும்பம் ரஷிக்கப்பட நம்மை சார்ந்தவர்கள் மீட்கப்பட நாம் எல்லோரும் மாறி விடுவோம் மாறி விடுவோம் சொல்லுங்கள் செய்யாது என்று சொல்லி இருக்கிறார் செய்ய மாட்டேன் செய்யவே மாட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும் எதிர்க்கணும் அது வரும்போது நாம் எதிர்த்து போராட வேண்டும் அப்பொழுது ஏற்று நல்லது ஓடி போவான் நடந்து ஒரு வார்த்தை முடிக்கின்றேன் மத்திய விசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மனுஷகுமாரன் தம்மை குறித்து எதிர்க்கப்படியே போகிறார் ஆகிய எந்த மனசனால் மனுஷகுமாரன் காட்டுக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும் என்றார் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஐயோ அந்த அப்படினால அண்டவராயி தேவன் நியமித்த ஒரு அப்பசலந்தான் ஆனாலும் சாத்தானுடைய இடம் கொடுத்து விட்டான் அதற்கு காரணம் ஐஸ்வர்யத்தின் மீது ஆசை உண்டாகி அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது என்று இல்லையிலா எவ்வளவு பெரிய மனிதர்களையும் அசைக்கின்றதை நாம் காணுகிறோம் மனிதனுக்கு மூன்று ஆசைகளை சொத்து கொடுக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம் கதவுகளை அடைத்து நாம் சாத்தானுக்கு எதிர்த்து நின்றோம் சாத்தான் கொண்டு வருகிற துர்க்கிரிகளுக்கு நாம் எதிர்த்து நின்று மேற்கொள்வோம் கர்த்தனிப்பார் நான் உனக்கு மன்னிக்கிறேன் சமாதானத்தோட போ ஒரு நிபந்தனை இனிமாவும் செய்யாதே மகனே முப்பத்தெட்டு வருஷமாக படுக்கையில் இருந்தாய் உனக்கு ஒருவரும் உதவி செய்ய இயலாது பாவத்தினால் கொண்ட நோயை நான் மட்டும்தானே குணமாக்க முடியும் பாவத்தை மன்னிக்கிறேன் குணமாக்குகிறேன் செய்யாது செய்தால் இன்னொரு அதிகம் என்று வேதம் சொல்கின்றபடினாலே நம்ம ஒருவரை பார்த்து கத்தனை வார்த்தை சொல்லுகின்றது ஏசு பாவம் செய்யாது என்று சொல்லியிருக்கிறார் பாவத்துக்கு விரோதமா எதிர்த்து நில்லுங்கள் ஏற்று நின்று போராடி மேற்கொள்ளுங்கள் என்று கட்டு நம்ம கேட்டு தந்திருக்கிறபடி பிரமாணங்களை கை கொண்டு பாவத்தாம் எதிர்த்து நாம் மேற்கொள்வோம் ரத்தம் சொந்தக்கூடிய அளவுக்கு உபாசிக்கணும் ரத்தத்தை குறைச்சாலும் பரவாயில்லை ரத்தம் வாடியில் குறைந்து போயிட்டாலும் பரவாயில்லை உபாசிக்கணும் மழங்கால நிற்கணும் நின்று நாம் போராட வேண்டும் அண்ட நமக்கு ஜெயத்தை தருகிறார் நமக்கு ஜெயம் கொடுக்கிறமையில் அன்பு கூறுகிறவர்களே நாம் முற்றோம் இருக்கிறோம் நம்மில் ஒருவர் அன்பு கூறுகின்றார் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை மூன்று பார் இருநூற்றி ஏ தெற்கு சானல் கரை சாலே நகர் அனந்தன் நகர் ஆசாரி போஸ்ட் நாகர்கோவில் ஒன்பது கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்